வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகர்கரையில் ஆர்பியஸ் என்ற கப்பல் மூழ்கியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனிடமிருந்து கிரனடா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரிஷ் குடியரசு லண்டனில் என் டவுனிங் வீதியில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்ற போது அங்கு குண்டு தாக்குதலை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக தமிழ் இணைய மாநாடு சென்னையில் ஆரம்பமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளூட்டோ நெப்டியோனின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது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 ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேவனேய பாவானர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தவக்குல் கர்மான் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஏமன் நாட்டவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் பயஸ் திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹென்றி யூலன் யாழ்ப்பாண ஆயர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குணால் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் கிரேனடா விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை